அகர முதலை அழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உருதல் இலன் இன்பம் வந்த காலத்தில் அதை இன்பம் என்று விரும்பி மயங்காதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தினால் வருத்தப்பட மாட்டான் இதுதான் இந்த குரலின் பொருள் இன்பம் வந்த காலத்தில் சுகம் அனுபவிக்கவில்லை என்றால் துன்பம் வந்த காலத்தில் துன்பமும் இல்லை இன்ப துன்பம் இரண்டையும் சமமாக நோக்குவது பற்றி இங்கே உபதேசிக்கப்பட்டது மனத்தில் உண்மையை அறிந்தவனுக்கு இன்பமும் துன்பமும் சமமாக நினைக்கப்படுகின்றன இதற்கு இருவினை ஒப்பு என்று சாஸ்திரம் கூறுகிறது இரண்டு வினைகளையும் ஒப்பு நோக்கி பார்ப்பது நத்வேஷ்ட குஷலம் கர்ம குசலே நானு தியாகி சத்வசமாவிஷ்டோ மேதாவிதையில பதினெட்டாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் இது சத்வகுணம் நிறைந்தவன் பேரறிஞன் ஐயத்தை அகற்றியவன் ஆகிய தியாகியானவன் துன்பவினையை வெறுக்க மாட்டான் இன்பவினையை விரும்ப மாட்டான் இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு சொன்னார் அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்படுகின்ற திருநாவுக்கரச நாயனார் இனி பதவுரை பார்க்கலாம் இன்பத்துள் ஊழ்வினையால் தனக்கு இன்பம் வந்த இடத்து இன்பம் அந்த இன்பத்தை விழையாதான் அனுபவித்துக் கொண்டே மனத்தால் விரும்பாதவன் இன்பத் துன்பங்களை பற்றிய அறிவை இழக்காதவன் துன்பத்துள் ஊழ்வினையால் தனக்கு துன்பம் வந்த இடத்து துன்பம் அத்துன்பத்தை உறுதல் இளன் அனுபவித்துக்கொண்டே மனத்தால் இன்ப துன்பங்களை பற்றிய தெளிந்த அறிவால் வருந்த மாட்டான் ஊழ்வினையால் தனக்கு இன்பம் வந்த இடத்து அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே மனத்தால் விரும்பாதவன் இன்பத் துன்பங்களை பற்றிய அறிவை இழக்காதவன் ஊழ்வினையால் தனக்கு துன்பம் வந்த இடத்து அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே மனத்தால் இன்ப துன்பங்களை பற்றிய தெளிந்த அறிவால் வருந்த மாட்டான் இன்பத்தை ஆழ்ந்து விரும்பாதவன் துன்பத்தை ஆழ்ந்து அடைய என்பதுதான் கருத்து இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்